அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நல்ல நிலையின் போதும் சிறப்பு பெறும் போதிலும் கேட்பதும் அதாவது தலைவரின் பேச்சை கேட்பதும் கட்டுப்படுவதும் உன் கடமையாக உள்ளது என்று கூறினார்கள் ஒன்று எட்டு மூன்று ஆறு